தொள்ளிதி வசல்லம் அவர்கள் நள்ளிரவில்ை விட்டு பள்ளியில் தொழுதார்கள் சிலர் அவர்களின் தொழுகையை பின்பற்றி தொழுதானார்கள் காலையில் மக்கள் இது பற்றி பேசலானார்கள் மறுநாள் அதைவிட காலையில் இது பற்றி மக்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் மூன்றாம் இரவில் பள்ளியில் மக்கள் மேலும் அதிகமானார்கள் நபி செல்லு அலஹி வசல்லம் அவர்கள் பள்ளிக்கு வந்ததும் அவர்களை பின்பற்றி தொழிலானார்கள் நான்காம் இரவு வந்தபோது மக்கள் அதிகரித்ததால் பள்ளியில் இடம் கொள்ளவில்லை நபி செல்லு அலஹி வசலம் அவர்கள் சுபு தொடுகைக்குத்தான் வந்தார்கள் முடித்த பின் மக்களை நோக்கி இறைவனை புகழ்ந்து அம்மா பா எனக் கூறிவிட்டு நீங்கள் வந்திருந்தது எனக்குத் தெரியாமலில்லை எனினும் இரவு தொடுகை கடமையாக்கப்பட்டு அதை உங்களால் நிறைவேற்ற இயலாது போய்விடுமோ என்று அஞ்சினேன் இதனால்தான் இரவு நான் வரவில்லை என்று கூறினார்கள்